சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தேபரம் ஓதூதி बुद्धे कर्तृत्व चिदाभासो ைஸிசோவராம்ப शरावस्थोदके தோோர்வா துப்பௌ நய जलस्थार्कम भाति करह, आत्मा ஜலஸ் ஜலம்மிசையாஸே तथा, ஆசிரியர் சிதாபாசித் விவேகத்தை நன்கு உபதேசிக்கிறார் ஆத்மா புத்தியில் பிரதிபிம்பித்து புத்தியின் வாயிலாகத்தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் இந்திரியங்கள் வாயிலாக விஷயங்களையும் அறிகிறது ஒளிர்விக்கிறது பிரகாசிக்க செய்கிறது நேரடியாக புத்தியை ஒளிர்வித்து புத்தியின் வாயிலாக அகத்தையும் புறத்தையும் ஆத்மா பிரகாசப்படுத்துகிறது கர்த்திருவம் போக்திருத்துவம் இவைகளெல்லாம் சிதாபாசனுக்கு அன்றி முக்கிய சைத்தன்யமான ஆத்மா அதாவது எனக்கு இல்லை புத்தியில் இருக்கக்கூடிய சிதாபாசனுக்குத்தான் கர்த்திருவம் போக்திருத்தம் டைரக்டாக புத்திக்கு கர்த்திருவம் போக்திருத்தம் சொல்ல முடியாது ஏனென்றால் அது ஜடம் ஆத்மா நிர்வீகாரமானதால் அதுவும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்க முடியாது எனவே சிதாபாசன்தான் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் வியவகாரம் பண்ணுகிறான் என்ற தோன்றுகிறது என்று தெரிந்து கொண்டு அதை நீக்கத்தான் வேண்டுமே அன்றி ஏன் உண்டாயிற்று ஏன் உண்டாயிற்று என்ற கேள்விக்கு பதில் கிடையாது நாம் முழுமையான அமைதியை சாந்தியை பெற வேண்டுமானால் நமது உண்மை வடிவத்தை உணர்ந்தாக வேண்டும் அதற்குத்தான் சாஸ்திரம் துணை புரிகிறது ஆகவே புத்தியில் பிரதிபிம்பிப்பது ஏன் என்ற கேள்விக்கு பதில் மாயா அது மாயை அது ஒரு தோற்றம் உண்மையாக இல்லை ஆகவே ஆசிரியர் சொல்லுகிறார் ஸ்வயம் பிரகாசமான முக்கிய சைதன்யமான ஆத்மாவாகிய நான் புத்தியையும் புத்தியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தையும் கர்த்திருவம் போக்திருத்தம் முதலான விற்திகளையும் பிரகாசப்படுத்துகிறேன் அந்த கரணத்தையும் அந்த கரண பிரதிபிம்பத்தையும் அந்த கரண விற்திகளையும் பிரகாசப்படுத்துகிறேன் அதுக்கு தான் அவர் திருஷ்டாந்தம் சொன்னார் ஜலத்தையும் ஜலத்தில் இருக்கிற சூரியனையும் ஜலத்தில் இருக்கக்கூடிய அலைகளையும் எப்படி சூரியன் பிரகாசப்படுத்துகிறானோ அப்படி த திருஷ்டாந்த தாஷ்டாந்தம் மிகவும் அழகாக பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்தில் ஆகவே aham ஸ்வயம் prakashaha நிர்விகார அகர்த்தா அபோக்தா asmi என்று ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றதெல்லாம் சொன்னதெல்லாம் திரும்பவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை advaitaha ekaha பூர்ணகா sarvagataha இதை போன்ற லக்ஷணங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டதையும் சேர்த்து புரிந்து வேண்டும் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது அகம் அகர்த்தா அபோக்தா அசம்சாரி அஸ்மி நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை சம்சாரியும் இல்லை என்று புரிந்து வேண்டும் சம்சாரம் கர்த்தத்வம் போக்திருத்தம் எல்லாம் சிதாபாசனுக்குத்தான் எனக்கு இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக சிதாபாசனை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா சிதாபாசன்கிற போதே புத்திங்கிற போதே சிதாபாசனம் சேர்ந்தே தான் இருக்குது ஆனால் இங்கே ஸ்பஷ்டமாக இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் சிதாபாசனையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறது அகச்சிதாபா சச்சித் விவேகம் நிறைவு பெறுகிறது இனி விசாரம் பண்ணினால்தான் நமக்கு இந்த உண்மை விளங்குகிறது இதற்கென்று நேரம் ஒதுக்கி ஆராய்ச்சி பண்ணாத இது மறைக்கப்பட்டது போல நமக்கு தெரிகிறது உண்மையில் இது மறைக்க முடியாத மாபெரும் பொருள் மறைக்க முடியாது விசாரம் பண்ணாதனால நம்மளை தெரிஞ்சிக்காமல் இருக்கும் ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் நம்மளை வந்து நமக்கு புரியறதே இல்லை ஆராய்ச்சி பண்ணினாத்தான் நம்ம நமக்கு புரியும் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் ஆகையினால தன்னை அறியாத வரைக்கும் தான் கெடுதல் அறிஞ்ச பிறகு கைவல்லவனே இன்னொரு விதமாக சொல்கிறார் குரு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை ஆகையினால் அவஸ்தாத்திரைய விவேகம் பண்ணியோ இல்லை சரீரத்ய விவேக்கம் பண்ணியோ பஞ்சகோஷ விவேக்கம் பண்ணியோ அல்லது திருக் திருஷ்ய பண்ணியோ ஆத்மானத்ம விவேகம் பண்ணியோ அப்புறம் என்ன சொல்வது சிதாபாசித் விவேகம் பண்ணியோ இந்த உண்மையை தெரிந்து கொண்டால்தான் முழுமையாக நாம் சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும் அறியாமையினால் என்னை சம்சாரி என்று கருதிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஆகவே உண்மையை ஆராய்ந்துதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிகிறது உண்மையில் என்னை எதுவும் மறைக்கவில்லை இருந்தும் மறைந்தது போல நான் இருந்திருக்கிறேனேன் சிரிப்பு தான் வருகிறது வேதாந்தம் படித்த பிறகு சிரிக்கணும் சொல்ல போனால் சிரிப்பு வரணும் அடமட்டாளே உன்னையே தெரிஞ்சுக்காமல் இப்படி அவஸ்தை பெற்றுக்கு தயான் சுவாமிஜி முதுக தெரிஞ்சுக்காமையும் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போய்ட்றான் அப்படின்பார் முதுகையே பார்க்கறது இல்லை ஒருத்தன் வந்து லைஃப் முழுக்க முதுகை பார்க்காமே போயிடுறான் முதுகை பார்க்காம போனாலும் பரவாயில்லை தன்னை பத்தி தெரிஞ்சுக்காம போறது முட்டாள்தனம் ஏன் முதுகையே நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை அப்படிங்கிற பரவாயில்லை முதுகை பார்க்காட்டாலும் பரவாயில்லை ஆனால் என் சொரூபத்தை தெரிஞ்சுக்காம நான் போறேன்னு அதுதான் முட்டாள்தனம் ஆனால் எப்படியோ புண்ணியம் எத்தனையோ ஜன்மாவலப்பண்ண புண்ணியம் அதனால தான் நமக்கு என்ன ஜந்தூனாம் நரஜன்மதுலபம் தஸ்மாத் புஷ்வம் தத்தோ விப்ரதா அதெல்லாம் கொஞ்சம் செல்ல மறந்துடணும் அப்படி தத்தோ விப்ர்தா தஸ்மாத் வைதிக்கர்மார்க்கரதா வித்வத்வஸ்மாத்மனம் ஆத்மாநாத்மவிவேச்சனம் ஸ்வனுபவோமாத்மஸிதி முக்திர்னோட்டிஜன்மசுகை புண்ணைவிலியதே சதோட்டிஜன்மூத்தை புண்ணியை வினா நுட்டர் என்ன கணக்கோ தெரியல நூறு கோடி ஜன்மாவல பண்ண புண்ணியம் இல்லைன்னா இது புரியவே புரியாதுனுடர் நூறு கோடி ஜென்மாவல பண்ணியிருக்கணுமா சதோட்டிஜன்ம சுத்தை புண்ணை வினா நேதா சித்தாந்தமா வேகேன அமத்து இது எல்லாம் சொல்லிருக்கு ஆகையினால் உட்கார்ந்து பொறுமையாக விசாரம் பண்ணினாத்தானே நேரத்தை கொடுத்து அது பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம ரொம்ப பிஸி ஆதித்யச்ச கதாகத்தை ரஹ ரஹா சம்க்ஷீயத்தை ஜீவிதம் வியாபாரைர் பகுபாரிய பாரகுருபி காலோப்பி நாயத்தை திருஷ்டா ஜன்ம ஜராவிபத்தி மரணம் திராச நோத்தியத்தை பீத்வா மோகமயீம் பிரமாத மதிராம் உன்மத்த பூதம் ஜகத்து சூரியன் இந்த ஸ்லோகம் இது அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும் பெரியவங்கள்லாம் சொல்ற ஸ்லோகம்தான் சூரியன் தினந்தோறும் உதிக்கிறான் மறைறான் வாழ்நாள் கழிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது சம்ஷீயத்தை ஜீவிதம் நம்மளும் என்னென்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு இருக்கும் வியாபாரிர் பகுபாரிய பார குருபி வேலை வேலை நிறைய காரியம் வச்சுருக்கோம் வேலை பண்ணால் பரவாயில்ல தூங்குறதை காட்டினா அது பரவாயில்ல அதனால் வியாபாரயிர் பகுபாரிய பார குருபி காலோப்பி நான் நியாயத்தை டைம் போனதே தெரியல அதுக்குள்ளே வயசு எழுபதாயிட்டு தேர்ணா வியாபார காலோப்பி நான் இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கா அதுக்குள்ள வயசு எழுபதாயிரம் முழங்கால் வலின்னு சொல்லிட்டு இருக்கா நமக்கும் வந்துடும் தோண மாட்டேங்கிறதேங்கிறார் நிறைய பேர் ஆள் போயிட்டே இருக்கா தினந்தோறும் பேப்பர்ல போட்டிருக்கா நேற்றுக்கு போட்டிருக்கா கைலாச யாத்திரைக்கு போனவர்கள் மால்பாங்கிற கிராமத்துல அடியோடு நூத்தி எழுபது பேர் பலி நூத்தி எழுபத்தி எட்டு பேர் அது அந்த அந்த ஊரில் நான் இருந்திருக்கேன் அது ரொம்ப அற்புதமான இடம் சுத்தி வர சுத்தி வர மலை நடுவில் கிராமம் கீழே லேண்ட்ஸ்லைடானால் அப்படியே நாலு பக்கம் மண்ணை போட்டு மூடுற மாதிரி தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போது சரி பயப்படாங்க அதை பற்றி நினைக்கிறாங்க சிதாபாசி விவேக்கம் அதனால் என்னை திருஷ்டுவா ஜென்ம ஜரா விபத்தி மரணம் தினந்தோறும் பேப்பரில் பார்க்குறோம் எப்போ எந்த நிமிஷம் என்ன வரும்னு தெரியாது பயமே வரமாட்டேங்கிறதாம் ஐயோ நம்ம வாழ்க்கை எப்போ முடியுமோ தெரியாது அதுக்குள்ளே நம்மளை காப்பாற்றிக்க வேண்டாமான்னு தோண மாட்டேங்கிறதாம் எடு நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே இந்த சரீரம் போகிறதுக்குள்ளே எல்லோரும் வந்துடுங்கோங்கிறார் தாய்மானவர் நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு திராச நோத்பத்தியத்தை ஏன்னா ஒரே உலகம் முழுக்க கள்ள குடித்து மயங்கியிருக்கான் பர்திரி தான் சொல்கிறார ஜ பீத்வா மோகமயீம் பிரமாத மதிராம் அறியாமை கவனமின்மைங்கிற கள்ள குடித்து இந்த உலகம் மயங்கி கிடக்கு பீத் மோகமயின் பிரமாத மதிராம் உண்மத்த பூதம் ஜகத் தூதம்னா பைத்தியம் பிடிச்சிருக்கு இந்த உலகம் ஆகையினால யாரும் பொறுமையா ஒரு இடத்துல உட்கார்ந்து கடவுளையே நினைக்க முடியல சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட ஜட மூட மட்டி அப்படி அருணகிரிநாதர் தன் பார்த்து இன்னொருத்தனை பார்த்து கூட இல்லை தன்னெஞ்ச பார்த்து சொல்றார் கடவுளையே நினைக்க முடியல அப்புறம் இல்லை அகம் பிரம்மாஸ்மிக்கு வர்றதுக்கு ஈஸ்வரனையே நினைக்கிறது இல்லை அப்போ பகவான நினைச்சா தானே அப்புறம் பகவானும் நானும் ஒன்றுன்னு நினைக்கிறதுக்கு கடவுளை நினைக்கிறதுக்கே ஆழ காணம் ரொம்ப பிஸியா இருக்கா எல்லாரும் அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கடவுளையெல்லாம் நினைச்சு பக்குவப்பட்டு இந்திரியார்த்தங்கள்லையும் விஷயங்கள்லையும் நமக்கு வைராக்கியம் உற்பத்தி ஆகி ஒரு இடத்துல பொறுமையாக இப்படி பத்து நாளைக்கு உட்காந்து அத் அத்வைத அனுபூதியை பொறுமையாக ஒரு ஒரு ஸ்லோகமாக பார்த்து படித்து கடைசியில் புரிஞ்சுக்கணும் ஆகையினால் ஆத்மா மறைக்கப்பட்டது போல் இருக்கிறது ஆனால் உண்மையில் மறைக்கப்படவில்லை இந்த கருத்து விளக்கப்படுகிற்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் அறுபதாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் ஆத்மா சர்வதா அனாவிரத இத்தர்த்த ஒருபொழுதும் ஆத்மா மறைக்கப்படாமல் இருக்கிறது என்னை எனக்கு தெரியவில்லை என்று நினைப்பதுதான் முட்டாள்தனத்திலும் முட்டாழ்த்தனம் என்னை எனக்கு புரியவில்லை அப்படின்னா அது எவ்வளவு எவ்வளோ கஷ்டமான விஷயம் பார்ப்போம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரு இப்போ நான் யாரு இனி இறந்த பிறகு நான் யாரு தூங்கிட்டு இருக்கிற போது நான் எங்கே இருக்கேன் இதெல்லாம் ஏன் யோசிக்காமையே இருக்கிறார்கள் அது எப்படி மாயை எப்படி காரியம் நடத்துறது அப்படித்தான் இருக்கு அதனால் என்னை எனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய குறை ஒரு மனிதன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சர்வஜனாக இருந்தாலும் ஆத்மஜானியாக இல்லை அவன் அக்ஞானியே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சரி ஸ்லோகத்தை படிக்கலாம் மேகாவன்னோவாசத்தை மோகாவபாசகஸ்த मोहच्छन्नो மோகோ விய மோவசோனோவா மோஹாவோந்தோ வி முதல் வரி திருஷ்டாந்தையும் இரண்டாவது வரி தாஷ்டாந்தையும் கூறுகிறது தாத்பரியம் ஆத்மா சர்வதா அனாவிருத்த ஒரு ஆத்மா மறைக்கப்படாமல் இருக்கிறது இன்னும் இன்னொரு கோணத்தில் சொன்னா ஆத்மா ய பிர சொல்லலாம் பெஸ்ட் அனாவ சொல்லலாம் முதல்வரி திருஷ்டாந்தத்தை பார்க்கலாம் எக அவாச மேச்ச அவபாசதே மேகத்தை விளக்குகின்ற சூரியன் மேகத்தினால் மறைக்கப்பட்டாலும் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது இது முதல் வரி மேகத்தினால் மறைக்கப்பட்ட சூரியன் நம்ம என்ன சொல்றோம்னா சூரியனை வந்து மேகம் மறைச்சிருக்கு அப்படிங்கிறோம் சூரியனை மேகம் மறைக்க முடியுமா மேகம் நம்ம கண்ணை தான் மறைச்சிருக்கு நம்ம கண்ணை மறைக்கிறதே தவிர சூரியனை மறைக்க முடியுமோ இத்துணோண்டு மேகம் எவ்வளோ பெரிய சூரியனது இந்த மாதிரி இந்த பூமியில் எத்தனையோ பூமியை எடுத்து சூரியனுக்குள்ளே போடலாங்கிறான் அப்பேற்பட்ட சூரியன் சூரியனை வந்து இத்தனோண்டு மேகம் மறைச்சுவிட முடியுமா முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சூரியன் தெரியலை மறைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம் கண்ணை மேகம் மறைத்திருக்கிறது இங்கே அதை பற்றி விரிவான விளக்கம் இங்கே சொல்லப்படவில்லை மேகத்தை விளக்குகின்ற சூரியன் மேகத்தினால் மறைக்கப்பட்டாலும் அந்த மறைக்கப்பட்ட மேகத்தையும் விளக்கிக் கொண்டு அது விளங்கி கொண்டிருக்கிறது மறைக்கப்பட்ட மேகத்தையும் விளக்கிக்கொண்டு அது விளங்கி கொண்டிருக்கிறது இது முதல்வரி மேக அவபாசகா பானுஹ மேகத்தை பிரகாசிப்பிக்கின்ற ஒளிர்விக்கின்ற சூரியன் மேகச்சன்னக மேகத்தினால் மறைக்கப்பட்டாலும் அவபாசதே விளங்குகிறது விளங்கிக்கொண்டுதான் இருக்கிறது இது முதல் வரி இரண்டாவது வரி தார்ஷ்டாந்தம் தத்வத் யதாங்கிறது முதல்ல போட்டுக்கணும் தத்வத்துங்கிறது ததா இல்லாட்டி யத்வத்து தத்வது ததா மோக அவபாசகா அஜானத்தை பிரகாசிப்பிக்கின்ற ஆத்மா அயம் ஆத்மா ஆத்மா எனது உண்மை ஸ்வரூபமான ஆத்மா நான் அறியாமையை விளக்குகிறேன் அறியாமையினால் நான் மறைக்கப்பட்டாலும் மோகச்சன்னக மோக அவபாசகா அயம்னு தான் இருக்கு ஸ்லோகத்தில் நீங்க அயம் ஆத்மானு சப்ளை பண்ணிக்கணும் அயம் ஆத்மா மோகத்தை விளக்கி கொண்டிருந்தாலும் மோகத்தினால் மறைக்கப்பட்டாலும் அறியாமையானது மறைக்கிறது நம்ம விவகாரத்தில் விஷயாபிமுகமாக போகும் பொழுது விஷயாபிமுகமாக வியா விவகார அபிமுகமாக போகும்போது என்ன பண்ணுறதுன்னா நம்மை இது மறைக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஒக்கா உடனே விசாரம் பண்ணினோம்னா புரியுறது ஓஹோ நான் தான் விஷயங்களையும் பிரகாசப்படுத்துறேன் நான் தான் விருத்திகளையும் பிரகாசப்படுத்துறேன் என்னுடைய அறிவையும் நான் பிரகாசப்படுத்துறேன் அறியாமையையும் நான் பிரகாசப்படுத்துறேன் ஆக அறிவையையும் அறிவையும் அறியாமையையும் ஒளிர்வித்து கொண்டு அறியாமையினால் மறைக்கப்பட்டாலும் அறியாமையை ஒளிர்வித்து கொண்டு நான் விளங்கி இது விசாரம் பண்ணினாத்தான் புரியுறது விசாரம் பண்ணாத வரைக்கும் புரியறதில்லை மோகச்சன்னகா விபாதி விபாத்தின்னா மோகச்சன்னகான்னா மோகத்தினால் மோகம்னால் இந்த இடத்துல அறியாமைன்னு அர்த்தம் அறியாமை அல்லது அவிவேகம் சாதாரணமாக மோகத்துக்கு விளக்கம் அவிவேகம்தான் ஆனால் இங்கே அஜ்ஞானம்னு அர்த்தம் பண்ணிங்கோ அஜானம் அஜான ஜன்யந்தான் அதனால் மோகத்தை விளக்கி கொண்டிருப்பினும் மோகத்தால் மறைக்கப்பட்டிருப்பினும் நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் லாட்டி மேகச்சன்னகா அப்ப மேக அப அவபாசக்சன்னு அவபாசதே சூரிய சொல்லலாம் மேகத்தினால் மறைக்கப்பட்டாலும் மேகத்தை ஒளிர்வித்துக்கொண்டு சூரியன் விளங்கிக் கொண்டிருக்கிறது அறியாமையினால் மறைக்கப்பட்டாலும் அறியாமையையும் ஒளிர்வித்துக் கொண்டு ஆத்மா விளங்குகிறது ஆத்மா விளங்குகிறது சன்னியாசிகள்லாம் தூங்குற போது ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லுவார் மோகேன போதே மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுஷுக்திரனுபூயத்தே போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அறிவினால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது துரியம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி தினம் சன்னியாசிகள் தூங்குறபோது சொல்லணும் மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுசுப்திரனுபூயத்தே போதேன விஸ்மிரு திருஷ்யே துரியமனுபூயத்தே அறிவால் உலகம் மறக்கப்படும் பொழுது ஆத்மா துரியம் அனுபவிக்கப்படுகிறது அனுபவிக்கப்படுகிறதுனா உணர்ந்து கொள்ளப்படுகிறது தெளிந்து கொள்ளப்படுகிறது அது அனுபவம்னா ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க அது நன்றாக விளங்குகிறது அறிவால் உலகை மறக்க வேண்டும் அறிவால் நாம ரூபங்களை நீக்குவது என்பதுதான் இந்த இடத்துல பொருள் இதுக்குத்தான் தூங்காமல் தூங்கின்னு பேர் இந்த தூங்காமல் தூங்கி ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பூலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் தூங்காமல் அப்படின்னா என்ன அர்த்தம் நன்னா கொட்ட கொட்ட முழிச்சின் இருந்து அர்த்தம் தூங்காமல் தூங்கினா என்னன்னு அர்த்தம்னா இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம ரூபத்துக்கு அளவுக்கு மீறின இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் அப்படின்னு அர்த்தம் அதுதான் தூங்கி தூங்கிறதுன்னா என்ன அர்த்தம் ஜகத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்காமல் இருக்கிறது ஜகத்தை அனுபவிக்கிறது அதே சமயம் ஜகத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்காமல் இருக்கிறது ஜகத்தை அனுபவிக்கிறதுங்கிறது தூங்காமல் ஜத்துக்கு சத்துவ புத்தி தராம இருக்கிறது தூங்கி அதனால தூங்காமல் தூங்கினா அதுதான் கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்கேன் தூங்காம தூங்கிட்டு இருக்கேன்னு தூங்கவும் முடியல தூங்காம இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தூங்காமல் தூங்கி எல்லாம் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க அதேசமயம் உலகத்திற்கு உயிர் தருவதில்லை எளிமையா சொல்லிட்டாங்க நல்லாயிருக்கும் அது இந்த பத்ரகிரியார் புலம்பல்னே பேர் அதுக்கு அது வந்து மனதை ஒரு வில்லாக்கி வான்பொறியை நாணாக்கி எனதறிவை அம்பாக்கி எய்துவதினி எக்காலம் இல்லை நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறதுலாம் அற்புதமாக இருக்கும் ஆனால் அது ஒழுங்காக அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கே இது மாங்காய்பால் உண்டு மலை மேலிருப்பவருக்கு தேங்காய்பால் ஏதுக்கடி குதம்பாயும்பா ஒன்றும் புரியாது அது மாங்காய் பால்னால் என்ன தேங்காய் பால்னால் என்னன்னே தெரியாது எல்லாத்துக்கும் அர்த்தமே வேற வேறையா இருக்கு குரங்கு கையை அரைத்து பூசுக இப்படின்னு ஒரு சித்த வைத்தியமாக இருந்தேன் அன்னைக்கு ரேடியோவில் கேட்டேன் குரங்கு இந்த சித்தவைத்தியத்தில் இப்படி எல்லாம் வந்து குறியீடு பாடல்கள்லாம் நிறைய இருக்குமா குரங்கு கையை அரைத்து பூசுகன்னா குரங்கு கைனால் குரங்குங்கிறதுக்கு முசு முசுன்னு ஒரு அர்த்தமாக ஏன்னா குரங்குக்கு முசு முசுன்னு இருக்கோம் இல்லையோ இது அதனால முசு முசு கை முசுக்கு முசுக்கை அரைச்சு பூசுங்கிறது குரங்கு கையன் குரங்க பூச்சு அது மாதிரி இந்த மாங்காய் பால் தேங்காய் பால் இதெல்லாம் ஒண்ணும் புரியாவே இருக்கும் ஆக இந்த ஸ்லோகம் இருக்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதனால எதுக்கு எதெல்லாம் சொன்ன தூங்காமல் தூங்கி எங்கிருந்து எப்படி போனேன்னா இந்த மோகங்கிற ஸ்லோக வாக்கியத்துல இருந்து அங்கே போயிட்டேன் மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுசுக்திரனுபூயத்தே போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியம் அனுபூயத்தே சரி அடுத்த ஸ்லோகம் இதிலிருந்து இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு என்ன புரிகிறதுன்னா ஆத்மா அஜானமபி பிரகாசயதி அறியாமையினால் ஆத்மா ஒருபொழுதும் மறைக்கப்படுவதில்லை என்னை நான் அறியவில்லை என்பதால் நான் மறைந்து விட்டேன் என்று பொருள் அல்ல அறியாமையையும் நான் பிரகாசிப்பித்து கொண்டு நான் விளங்கி கொண்டுதான் இருக்கிறேன் அதனாலதான் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றோம் இது ரொம்ப ஆச்சரியம்னு சொல்றோம் என்னன்னா சாதாரணமா நமக்கு ஞானம் வரணும்னா புதுசா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவுன்னு சொல்லுவோம் புதிய அறிவு இங்கே வேதாந்தத்தை விழுந்து விழுந்து படித்து புதிய அறிவு இல்லை ஏற்கனவே தெரிஞ்சுன் இருக்கிறது ஒழுங்காக தெரிஞ்சுட்டு இருக்கும் அவ்வளோதான் இங்கே ஏதாவது புதுசாக ஒரு கம்ப்யூட்டரை பற்றியோ வேறு எதை பற்றியோ புது ஞானம் இல்லை நூத்தன ஜானமே இங்கே கிடையாது இங்கே வந்து நான் வந்து தெரிஞ்ச தெரிஞ்ச ஒன்றா தெரியாத ஒன்றா அறகுறையாக தெரிஞ்ச ஒன்று அறகுறையாக தெரிஞ்ச ஒன்று அறகுறையாக தெரிஞ்ச ஒன்று முழுசாக ஒழுங்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் படிக்கிறோம் ஆகையனால புது ஜானம் ஒன்னும் வர்றதில்லை என்னை பற்றி நான் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் என்னை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் இருந்தேன் என்னை பற்றி விசாரம் செய்த பிறகு தெளிவாக தெரிந்து கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனாலதான் உபனிஷத்து சொல்லுகிறது ஆச்சரியோ பக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாதா குஷலானுசுஷ்டா ஆச்சரியம் இது மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் இதை அரிது என்றும் வியப்புக்குரியது என்றும் சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகம் மேகாதிகம் பானு பாசயன் பிரதிசத்தை தூலாதிக்கம் பாஸ்யம் भासयन-प्रतिभासते யாதிக்கம் தூலாதிக்கம் யம் இந்த திருஷ்ட கருத்தை மேலும் விளக்கி கூறுகிறது இது ஆனால் இந்த அறுபதாம் ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் அறியாமையையும் ஆத்மா ஒளிர்விக்கிறது என்ற கருத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுவது ஒளிர்விக்கப்படுகிற மேகம் முதலானவைகளை சூரியன் ஒளிர்வித்துக்கொண்டு தானும் ஒளியாக விளங்குகிறான் தானும் ஒளியாக விளங்குகிறான் யதா பானுகு எப்படி சூரியன் ஒளிர்விக்கப்படுகின்ற மேகம் முதலானவைகளை பாஸ்யம் மேகாதிக்கம் ஒளிர்விக்கப்படுகின்ற மேகம் முதலான மேகம் மா எல்லாத்தையும் தூசு ஈசு இருக்கிறது எல்லாத்தையும் சமஸ்த விஷயங்களையும் பூமி மேகம் முதலானன்னா பூமி முதலான எல்லாவற்றையும் சேர்த்துக்கணும்னா ஸ்வயம் பிரகாசமாக விளங்குகிறது ததா அப்படியே அயம் அயம்னு சொன்னால் இந்த ஆத்மா अपरोक्ष स्वरूपमान आत्मा भास्यं स्थूलादिकं भाष्य स्थूलाविक स्थूलं मुदान स्थूल आदि न स्थल सूक्षमादि स्थूल सूक्ष्म कारण मुदिया வெளியிலேயும் இதுதான் சேர்த்து இது பண்ணுறது ஆனால் அதை இங்கே சொல்லாமல் இப்படி திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை நன்றாக கனெக்ட் பண்ணுற ஸ்தூல சரீரம் சூக்மசரீரம் காரணசரீரம் எல்லாவற்றையும் ஒளிர்வித்து கொண்டு காரணசரீரமாகி அஜானம் சூக்மசரீரம் அது விளக்க வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் ஸ்தூல சரீரம் காரணசரீரமாகி அஜ்ஞானம் சூக்ஷம ஷரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் ஒளிர்வித்துக்கொண்டு பாசையன் ஒளிர்வித்துக் கொண்டு பிரதிபாதி ஸ்வயம் பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கிறது இதை வந்து சற்று விளக்கி கூறியிருக்கிறார் எல்லாத்தையும் இதுதான்ப்பா விளக்குகிறது இது கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுகிறது நிற சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்தியுதோஜம் அமேவாந்தம் அனுபாதி சர்வம் தசிய பாசா சர்வமிதம் விபாதி தினம்தோறும் கோவிலில் ஆர்த்தி காட்டுற போது சொல்கிறோம் தீபாராதனை காட்டும் போது அதை சூரியன் ஒளிர்விக்காது சந்திரனும் சந்திரனும் ஒளிர்விக்காது இந்த அக்னியும் நட்சத்திரங்களும் எங்கே ஒளிர்விக்கப் போகிறது பிரகாசமான அதுதான் எல்லாவற்றுக்கும் ஒளியை தந்து அதன் வாயிலாக அனைத்தையும் ஒளிர்விக்கிறது பாந்தம் தமேவ அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா இதம் சர்வம் விபாதி அதனுடைய தாத்பரியந்தான் இந்த ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இனி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தது ஆத்மா சர்வ பிரகாசகா அனாவிருத்தா அடுத்த ஸ்லோகத்தில் சர்வ பிரகாஷ் அசங்கஹா அப்படிங்கிற லட்சணம் சொல்லப்படுகிறது ஆத்மா அசங்க ஒரு எதிலும் ஒட்டுவதில்லை கர்த்திருவம் போக்திருத்தம் முதலில் முதலியவைகளில் சங்கம் இல்லை பகவத்கீதையில் ஆத்மா அசங்க பல இடங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது ஆகாச பிரகாச திருஷ்டாந்தமெல்லாம் சொல்லி பதிமூணாவது அத்தியாயத்தில் பகவான் அது ஒன்றுன்னு காட்டி அது மாத்திரமல்ல अब सद्रूप चिद्रूपिद्रूपमान अद कड़स ना अधगत सौक्ष्मदाश नोपलिप्यते सर्वत्रवस्थि देहे तथा नोपलिप्य प्रकाशयत कृत्सम लोकम क्षेत्रम क्षेत्री तथा कृत्ण प्रकाशय भारत इो शोकल ஆத்மா அசங்கன் என்பதை ஸ்பஷ்டமாக உபதேசிக்கிறது இந்த ஸ்லோகமும் அதையே கூறுகிறது ஸ்லோகத்து படிக்கலாம் சர்வப்பிராசகோ பானு பிரகாஷ் இர்ணைவ தூஷியத்தே ह्यात्मा வியோ பிரைஷ सर्वप्रकाशको ह्यात्मा, ह्यात्मा सर्वैस्तद्वन्न दूष्यते आत्मा असंगह असंगण श्लोक विधायक सर्व प्रकाशक भानु सर्वलोक सर्वलोकुं सूर्यन के पेर एला उलगे उपन सर्व प्रकाशकु सूर्य नमस्कार मंत्र पारून महिमेंानी स्वतेज साणी विड़ा नूत कण्ये சூரியன் வந்து அந்த காலம்பறையும் சரி பதிலையும் சரி இரவுலையும் சரி எப்படி இருக்கான்ங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது வேதங்களெல்லாம் வேதங்களில் சூரியன் மிகவும் அழகாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறான் அந்த சூரியனை வச்சுட்டே பல திருஷ்டாந்தங்கள் உபதேசிக்கப்படுகிறது சர்வ பிரகாசகா பானுஹு எல்லாவற்றையும் ஜட பிரகாசகந்தாம சூரியன் இருக்கானே ஜடப்பிரா தான் அனசிரதி தபதி வேதத்தோட மகிமை அதுக்காக சொல்றேன் ஸ்மிருதி பிரத்ஷமதி மண்டலம் சர்வரே விய சூரியோ மரீச்சி மாதத்தே அதாவது பிரத்யப்பிரமாணம் அனுமான பிரமாணம் எல்லா பிரமாணத்தையும் யூஸ் பண்ணி சூரியனை சொல்கிறோமா ஸ்மிருதி பிரத்யமைதிஹ்யம் அனுமானஷதுஷ்டயம் ஏதை ஆதித்ய அப்படி சூரியனை பற்றி வேதங்கள் அவ்வளோ உயர்வாக சொல்லுகிறது அதனால் சர்வ பிரகாசகா இருந்தாலும் சூரியனை தெய்வமாக அது தேவத்தையா அது சேத்தனவானாக பாவனை பண்ணி வேதம் சொல்கிறது சூரிய தேவதா சூரியோ மரீச்சி மாதத்தே சர்வஸ்மாக தசியாக பாக்க விசேஷேனா வேறு இங்கே போயிடும் போகிறோம் அதனால் சர்வ பிரகாஷக எல்லாவற்றையும் ஒளிர்விக்கின்ற சூரியன் ஜ பிரகாசம் பிராக்கெட்ல வச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஜட பிரகாசம் தான் பிரகாஷ் பிரகாசப்படுத்துகின்ற பொருளால் ஒருபொழுதும் மாசு அடைவதில்லை மாசற்ற ஜோதி யாருன்னா சூரியன் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாசற்ற ஜோதி யாருன்னா சூரியன் இங்க வந்து மிக அழுக்கான பொருள்களையும் சூரியன் பிரகாசப்படுத்துகிறான் மிக அழகான பொருள்களையும் தூய்மையான பொருள்களையும் சூரியன் ஒளிர்விக்கிறான் பொருள்களின் தூய்மையோ பொருள்களின் தூய்மை தூய்மையற்ற தன்மையோ எதுவும் அதை பாதிப்பதில்லை சூரியனுடைய ஒளியை பாதிப்பதில்லை பிரகாஷி பிரகாசிக்கப்படுகின்ற பொருளால் பிரகாசிப்பிக்கப்படுகின்ற பொருள்களால் ஒளிர்விக்கப்படுகின்ற பொருள்களால் ஒரு குறைவும் அடைவதில்லை ந தூஷ்யத்தே எந்த குறையும் அடைவதில்லை நிறையும் அடைகிறதில்லை குறைவும் இல்லை நிறைவும் இல்லை இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இந்த இட ஒரு கையில் வந்து வேற ஏதாவது அழுக்கான பதார்த்தத்தை வச்சுக்கிறோம் இந்த கையில் கரியை பூசிக்கிறோம் இந்த கை நன்னா வச்சுக்கிறோம் அழகாக சந்தனத்தை பூசிக்கிறோம் ரெண்டையும் காமிச்சோம்னா வெளிச்சம் காட்டதா பிரகாசப்படுத்தா இதில் இருக்கிற ரெண்டும் ஏதாவது இந்த பிரகாசத்தை ஏதாவது பண்ணுமோ பண்ணாதுங்கிறது திருஷ்டாந்தம் அதே மாதிரி சர்வ பிரகாசகா ஆத்மா இது பிரகாசா சைத்தன்ய பிரகாசா ஞான பிரகாசம் மாதிரி அறிவொளி அறிவே ஒளி ஆகையினால இந்த பிரகாசம் என்ன பண்ணுகிறதுனா இது இந்திரியங்கள் வாயிலாக விஷயத்தையும் பிரகாசப்படுத்துகிறது சூரியனையும் பிரகாசப்படுத்துகிறது சந்திரனையும் பிரகாசப்படுத்துகிறது அந்த பிரகாசப்படுத்துகிறது அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய நல்ல விற்த்திகளையும் பிரகாசப்படுத்துகிறது கெட்ட விற்த்திகளையும் பிரகாசப்படுத்துகிறது எவ்வளவு எத்தனை பண்ணினாலும் அவைகளால் ஒரு பொழுதும் பாதிக்கப்படுவதில்லை தத்வத்து சர்வ பிரகாஷக்கோ ஹியாத்மா சர்வை தத்வன்ன தூஷ்யத்தை மேலே ஏவ போட்டிருக்கு அந்த ஏவங்கிறத இங்கேயும் நம்ம சப்ளை பண்ணிக்கலாம் ஏவ நைவ தூஷ்யே ஒரு பொழுதும் மூன்று காலத்திலும் பாசு அடைவதில்லை நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம் ஐயோ நான் மகா பாப்பி ஆயிட்டேன் இப்படி சொல்கிறோம் நான் மகா பாப்பி ஆயிட்டேன் எனக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் காசிக்கு போனாலும் என் பாபம் போகுமா அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் கீதை சொல்லுகிறது அப்பிச்சேத்தசி பாப்பேப்பர்வேபிய பாப கிருத்தமாக சர்வம் ஞானப்ளவேன விருஜினம் சந்தரிஷியசி நீ எப்பேற்பட்ட பெரிய பாப்பியாயிருந்தாலும் அகம் புண்ணிய பாப சாட்சி அஸ்மி அப்படின்னு புரிஞ்சுனுட்டே ஆனா அது புரியறதுதான் கஷ்டம் அது புரிஞ்சுனுட்டே ஆனா உனக்கு ஒரு கிடையாது யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவா மறுபடியும் உனக்கு திரும்பவும் அறியாம வந்து சிக்காது அவஸ்தப்பட மாட்டாய் அதனால் அந்த கரணத்தில் இருக்கிற காலுஷ்யம் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்கிறோம் சுவாமிஜி இவ்வளோ வருஷமாக படிச்சுருக்கோம் இருந்தும் மனசில் இன்னும் கெட்ட எண்ணங்கள்லாம் போக மாட்டேங்கிறது அது ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறாள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதா ஏமாத்திக்கப்படாது நம்மளை நாமள அதனால வந்து இப்போ எல்லாரும் ஒத்துக்கொள்கிறோம் மனசுக்குள்ளே வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கிற மாதிரி ஏதோ சங்கத்தில் இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்பப்போ இந்த வீட்டு ஈன்னு இருக்கே அந்த ஈ இருக்கே இந்த வீட்டு ரெண்டு ஈ இருக்கு இந்த ஈ என்ன பண்ணும்னா கிளப்லையும் உட்காரும் கிளாஸுக்கும் போகும் ரெண்டும் பண்ணும் சில தேனி என்ன பண்ணும்னா தேனி என்ன பண்ணும்னா அது வந்து அந்த விஷயத்திலேயே தான் இருக்கும் இந்த மனசு எப்ப பார்த்தாலும் என்னதான் சத் சங்கத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அசத் விஷயங்களையே நினைக்கிறதே என்ன பண்றது இதுக்கு ஏதாவது ஒரு யோகம் சொல்லித்தர மாட்டேலா அப்படின்னு கேட்கிறார் யோகம் தூங்குறதுதான் யோகம் யோகம் பண்றதா இருந்தால் அதெல்லாம் இதுல புத்தியே போகாது அதனால என்னன்னா இது ஒரு நாளும் போகாது அது எனக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறத தவிர வேற வழி இல்லை நாம் வச்சுக்கணும் கெட்ட எண்ணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது அதே சமயம் செயல்படுத்தக்கூடாது ஜாக்கிரதை அதான் நீங்கள் தான் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டேன் இஷ்டத்துக்கு பண்ணிவிடுறேன்னா அப்புறம் வந்து எந்த வாத்தியார் உனக்கு சொல்லி கொடுத்தாரும்பா சாதாரணமாக இதுதான் இப்படி வழக்கமாக இப்படிதான் நீ எந்த வாத்தியார்டா படிச்சே இப்படிதான் கேட்பா யார் உனக்கு சொல்லி கொடுத்தால கெட்ட எண்ணங்கள் வந்தால் அதை செயல்படுத்தக்கூடாது அதர்மம் பாபம் சமுதாயத்துக்கு இடைஞ்சல் அது கெடுதல் நமக்கும் ஞான நிஷ்டைக்கு பெரிய இடைஞ்சல் அதே சமயம் அதை குறித்து கவலைப்படக்கூடாது ஏனென்றால் நான் அது இல்லை என்னை அது பாதிக்காது நான் நல்லவனும் இல்லை நான் கெட்டவனும் இல்லை நான் நல்ல தன்மையும் என்ன ஒன்னும் பண்ணாது கெட்ட தன்மையும் என்ன ஒன்னும் பண்ணாது அகம் குணதோஷ ரஹிதுண நிர்தோஷ தஸ்மாத் அசங்க நான் நிர்குணனாகவும் நிர்தோஷமுடையவனாகவும் இருக்கிறேன் எனவே அசங்க அசங்கனாக இருக்கிறதுனால நிர்தோஷம் இப்படி போட்டால் நீங்க தப்பு இல்லை அசங்க அகம் நிர்தோஷா நிர்குணா இந்த குண இந்த விஷயத்தில் இந்த குணங்கள் எதுவும் குணமோ தோஷமோ எதுவும் கிடையாது நான் தர்மியும் இல்லை நான் அதர்மியும் இல்லை எதுனாலும் நான் பாதிக்கப்படுகின்றேன் இல்லை இப்ப இந்த ஸ்லோகம் எல்லாம் என்ன பண்றதுன்னா நம்ம வந்து இந்த மனசுல இருக்கிற கெட்ட என்னத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றதுன்னா ஒண்ணும் பண்ணா சும்மா சும்மா சும்மா இருக்குன்னா சும்மா இருக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும் சும்மா சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும் என்ன சும்மா இருக்கிறதுனா உன்னை பத்தி நான் உண்மை புரிஞ்சா இதை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன் உன்னை பற்றி உண்மை தெரிந்து விட்டால் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை குறித்து கவலைப்பட மாட்டோம் நம்ம நினச்சுருக்கோம் ஒரு யாராக இருந்தாலும் ஒன்றுமே வராது மனசுன்னு இருந்தா அது ரெண்டும் சேர்ற இடம் தான் அது கெட்டதும் நல்லதும் சேர்ந்து இருக்கிறதா மனசு அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறதுன்னு ஒரு பழமொழி உண்டு வெளியில் வந்து இந்த உலகத்தில் என்னைக்காவது முழுக்க நல்லதே இருக்க போகிறதா எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் எவர் ஸ்மைலிங் ஃபேஸ் சர்வதா சாத்திகா இப்படி உலகத்தில் என்னைக்கா நம்ம பார்க்க முடியுமா நடக்குமா அது எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் யாருமே சண்டையை போட்டுக்கிறது இல்லை எல்லாரும் சொன்னதை கேட்கிறார்கள் அப்படி ஒரு உலகத்தை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமோ கற்பனையில் கூட வராது ஏன்னா அது நடக்கிறதா இருந்தால் தானே அது மாத்திரம் இல்லை அது போர்வேட் அடிச்சு போயிடும் அப்பப்போ ஒரு சண்டை ஒரு மூஞ்சியை தூக்கிக்கிறது நல்ல கருகும் இருட்டு இருந்தாதான் வெளிச்சத்துக்கு மகிமியா ரொம்ப கொஞ்ச நேரம் இருட்டில் தவியோ தவினு தவிச்சாத்தான் வெளிச்சத்தை எப்படி இந்த உலகத்துல வந்து முழுக்க முழுக்க ஒரு நாளும் நல்லதே ஆக முடியாதோ அது மாதிரி அந்த கரணத்திலையும் நூத்துக்கு நூறு ால் நிரம்பி வழிவது என்பது எதிர்பார்க்கவே முடியாது நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அதுக்காக சுவாமி ரொம்ப சௌகரியமா போச்சு இப்போ ஏற்கனவே நமக்கு மனசில் அப்படிலாம் இருக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு அப்படின்னா ஆனால் அப்படி இரு அதுக்காக நான் சொல்றேங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இது பண்ணிக்காங்க நல்லா சத்சங்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவும் நல்லவங்களோடய சேரணும் நல்லதையே நினைக்கணும் நல்லது பண்ணணும் அப்போ நம்மளை அறியாம எண்ணங்கள் வந்தா அதை பற்றி கண்டுக்க கூடாது நம்ம நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் அதை கண்டுக்க கூடாது அது என்னன்னு கேட்டால் அது அதோட தர்மம் அது வரலன்னா அது ஒரு சுபாவம் இல்லை அது பிரகாச பிரவிற்த்திச்ச மோகமே பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவருத்தானி காங்க்ஷதி அது வரும் கொஞ்ச நேரம் ரொம்ப அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் அத்வைத அனுபூதி கிளாஸில் அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில் உடனே ஏதாவது விவகாரம் அது அப்புறம் வேற விதமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு என்ன சொன்னாலும் காதலே விழாது ஆக என்னால இதெல்லாம் நல்ல கீதையில் பார்த்த விஷயங்கள் தான் நான் பார்த்துருக்கேன் அதனால சொல்லிட்டு அதனால் நீங்கள் அதெல்லாம் கீதையில பார்த்தது தான் நீங்களும் கீதையெல்லாம் கேட்டிருக்கீங்க அதனால அதெல்லாம் நினைச்சு பாருங்க ஆகவே இந்த ஸ்லோகம் அவ்வளவு தெளிவாக சொல்கிறது நம்ம அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் ஒரு நாளைக்கு மனம் வந்து தூய்மை மயம் ஆயிடும் அப்புறம் ஒன்றுமே வந்து பண்ணவே பண்ணாதுன்னா அது ஏதாவது எங்கேயா போய் பார்க்கறோம் எங்கே இமயமலைய கொகையில் போய் ஒரு விவகாரம் இல்லாமல் உட்காந்துட்டாலும் இந்த கொல்லித்தேல் கொட்டி அந்த வந்து இந்த பா அது வந்து தேள் கொட்டின பேய் பிடித்த பிசாஜ் மாதிரி இந்த மனசு அலையத்தான் செய்யால் அதை பற்றி கவலையே படக்கூடாது நல்லா சத்சங்கத்தில் இருந்து தர்மானுஷ்டானத்தை பண்ணி எவ்வளவு தூரம் பியூரிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ப்யூரிஃபை பண்ணணும் ஆனால் சென் பர்சன்ட் பியூரிஃபிகேஷனை எதிர்பார்க்கக்கூடாது அதனால் அது கடைசியில் ஒரு ஒரு குறவா இருந்தாலும் பரவாயில்லை அது என்ன பண்ணணும் அது அதோட தர்மம் இருந்துட்டு போட்டோம் அதுக்கு கொஞ்சம் ஆசை இருந்துட்டு போட்டோம் விட்டுடுவோம் அதனால் அதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது அகம் அசங்கஹா அசங்கஹா இன்னும் நிறைய கருத்துக்கள் நீங்கள் சிந்திக்கலாம் ஆழமாக சிந்தனை பண்ணினா நிறைய விளங்கும் அடுத்த ஸ்லோகம் முக்கே மிஸ்சே ம முக்குறஸ் முக்கிஸ் நாசோ நைவ்ம ிாசா முக்குறோம் நாஷோத்மனித் <waves> <Fair picked by Vedere> இந்த ஸ்லோகம் சிதாபாசித் விவேகத்தை மீண்டும் கூறி ஆத்மஸ்வரூபத்தை நன்கு விளங்க வைக்கிறது இதுக்கு முதல் சொன்ன ஸ்லோகத்தில் நான் வந்து ஒரு கருத்தை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் மனசில் கெட்ட எண்ணங்கள் வந்தால் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் மனம் நான் அல்ல அண்டத்தில் இருப்பது போல பிண்டத்திலும் இருக்கும் மனதிலையும் கெட்ட எண்ணங்கள் எப்பவும் இருக்கத்தான் இருக்கும் அது முழுக்க முழுக்க அழியவே அழியாது ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை தவறாக புரிந்து எண்ணங்கள் இருந்து போகட்டும் என்று நினைந்து விடக்கூடாது நீங்கள் ரெண்டாவது அது தானாக வந்ததுன்னா தப்பில்லை அதை திரும்ப திரும்ப டெவலப் பண்ணினா தப்பு அதனால் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் இல்லை என்னென்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாத வேதாந்தமாக மாறிடுவோம் தகுதி இல்லாத வேதாந்தம் படித்து அதை அர்த்தம் பண்ணிவிடுவோம் தர்மத்துக்கு விரோதம் வரக்கூடாது வேதாந்த ஜானது தர்ம அனுஷ்டானத்துக்கு ஒரு பொழுதும் விரோதமாக இருக்கக்கூடாது அதனால் புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ வேணாலும் யோகாபியாசம் பண்ணலான்னு தப்பு இல்லை மனசை எவ்வளவு வேணாலும் நல்லா வச்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணலாம் தோஷம் இல்லை ஆனால் மனசு விவகாரம் பண்ண ஆரம்பித்தா நல்லதும் கெட்டதும் கலந்து தான் முகுரஸ்தம் முகம் எத்வத்து எத்வத்து போட்டு எப்பவும் போலா எப்படி அப்படி போட்டுக்கலாம் கண்ணாடியில் தெரிகின்ற கண்ணாடிக்கு இப்படி ஒரு பேருக்கு பாருமா முக்குரஹா முக்குரஹான்னா தர்பணஹா ஆதர்ஷகம் இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது தர்பணஹான்னாலும் கண்ணாடி ஆதர்ஷகம்னாலும் கண்ணாடி முக்குரஹான்னாலும் கண்ணாடி நல்ல முக்குரஸ்தம் அப்படின்னு சொன்னால் கண்ணாடியில் விளங்குகின்ற தெரிகின்ற முகம் முகம்னா முகம் கண்ணாடியில் தெரிகின்ற முகமானது முகவது பிரதத்தே பொய்யாக முகம் போலவே தோன்றுகிறது அது என்ன இருந்தாலும் வேறதான் அது நம் இந்த ஒரிஜினல் முகம் மாதிரியே அதுல இருக்கிறது சில சமயம் நம்ம ஏமாந்தே போயிடுறோம் சில ரூபங்களெல்லாம் பார்த்து நிஜமாகவே ஒரு இடத்துல அப்படி ஆகிடுது எனக்கு அதாவது இந்த ஹரே கிருஷ்ணா டெம்பிள் ஒன்று இருக்குது இந்த இதில் பாம்பேயில் இஸ்கான் டெம்பிள் அங்கே வந்து ஒரு சுவாமி சந்நிதி இருந்தது சந்நிதிக்கு முன்னாடி ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார் இப்படி உட்காந்துருந்தார் அந்த பெரியவருக்கு முன்னாடி நானும் போய் உட்காந்து அவர் ஏதாவது உபன்யாசம் பண்ண போகிறார் ஆகணும்னு இருந்தேன் பயஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு அவர் இன்னும் பார்த்துட்டு இருக்காரு ஆனா பேசவே மாட்டேங்கிறார் ஆரம்பிப்பாரா நினைச்சிட்டு கடைசியில பார்த்தா ஆனா நிஜமா அது அவ்வளவு தத்ரூபமா இருந்தது அது அது என்ன உட்கார்ந்து நடக்க போறது உன்யாசம் பண்ண போறார் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு அது அவ்வளவு தூரத்துக்கு சத்திய மாதிரி அப்ப இந்த கண்ணாடியில பாக்கிற போது இந்த முகத்தை இந்த முகத்தை அத சரி பண்றது இல்லை இங்கதான் சரி பண்றோம் அதை பார்த்து பார்த்து தலையில முடி இங்கதான் திருப்புறோமே தவிர அதையா திருப்புறோம் இங்கதான் சரி பண்ண ஆனா என்னன்னா அது வந்து நம்ம முகம் முகம் மாதிரியே தெரியறது அது உண்மை முகம் போன்றே தோன்றுகிறது பொய்யான முகமாக தோன்றுகிறது பொய்யாக உண்மை முகம் போன்றே தோன்றுகிறது அது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது அது பொய்யின்னு அதே மாதிரி இங்க என்ன சொல்றாபாசக்து தத்வது துத்திஸ்தா புத்தியில இருக்கக்கூடிய ஆபாசமானது ஆத்மாபாசமானது சைத்தன்யாபாசமானது உண்மையான ஆத்மா மாதிரியே இருக்குது பரமாசாந்த சுவாமிஜி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் இந்த பச்சை மிளகாயும் பீன்ஸும் இந்த பச்சை மிளகாய் பீன்ஸு இருக்கு ரெண்டும் அதை வந்து இந்த பீன்ஸு பொரியலில் பச்சை மிளகாயை போட்டுடுவான் நறுக்கி அது ரொம்ப துளி துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வேறு போட்டுவிடுவான் இது வந்து திடீர்னு மிளகா நினைச்சு அதை கடைசியில மிளகாயா இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து இப்படி வச்சுட்டா என்ன பண்றது அது மாதிரி என்ன ஆயிடுறதுன்னா இந்த ஆபாசமும் ஆத்மாவும் ஒன்னே மாதிரி ஆபாசமே ஆத்மா மாதிரி இருக்குனால போல பொய்யான பொய்யாக ஆத்மாவை போலவே தோன்றுகிறது ஆனால் அது பொய் சொல்ற அதுக்கப்புறம் அடுத்த விளக்கம் வழக்கமான ஒரு பாணி முக்குரஸ்தஸ் நாசேன முகநாசோ கதம் பவே அது மு கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் நம்ம முகம் ஒன்றும் உடஞ்சு போகாது அது மாதிரி புத்தியானது ஒடுங்கி விட்டால் அழிந்து விட்டால் நமக்கு ஒன்றும் ஆகாது உண்மையான ஆத்மாவாகிய நமக்கு ஒன்றும் ஆகாது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் புத்தியை பிடிச்சி வச்சுருக்கோம் விடமாட்டேங்கிறோம் எமன் ரொம்ப பொல்லாதான் விடமாட்டான் அவர் வந்து விட அவர் வரேன்னா கூட கொஞ்சம் இருங்கோலே பொருத்தங்குளை அவ்வளவு தூரம் நாம வந்து பிடிச்சுன்னு இருக்கோம் நமக்கு வந்து நம்ம சரீர அபிமானம் நம்ம அறிவை யாரா ஒருத்தர் குறை சொல்லிட்டா உடனே நம்ம கோவம் எல்லாம் அபிமானம்தான் காரணம் ஆகவே புத்தி புத்தி அழிந்தாலும் ஆத்மா அழிவதில்லை என்பது கருத்து இன்னும் விளக்கமாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சே பூர்ணச பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷியாந்திஷாந்திஷாந்திஹி ஹரிஹி ஓ